மண்டலாக்காரம் வந்துச்சராச்சரம் மேவே ஷா விவிணம் மேவே ஓம் நமோ விதையத்திருஷிபோ மஹோ நமோ குருவக்லவர ओम பிரத்தோமைவாஹமஸ்மி ஓவேவ் பசேமாஜா सुप्रताने, ம் சுப்பதானவாியலோக ம்ன்ன மாண்டி ஆ அயஜ சு பிரச்சோத்தன மாயமாத்திரம் அைத்தோ விவர நட samples berries les tunes விக Weihn microwave 吃 Map ந pinch โக்க domain imens ��터 poet sean pren iran blind au jan Está في être между sisters வyorum ஆத்மாவே நானே அத்வைத்த பிரம்மன் நான் தான் அத்வைத்த பிரம்மன் நான் சொல்ற போது உபாதியோட சொல்லல உபாதி சாட்சி உபாதி உபாதியை உடையவன் உண்மையில உபாதியில் வேற விஷயம் உபாதியை உடையவன் உபகிதமான நான் சமஸ்த உபாதிகளுக்கும் அதிஷ்டானம் மா வந்து உபகிதம் இல்லை இந்த மாத்திரம் நான் இல்ல சமஷ்டி உபாதி அதிஷ்டம் பிரம்மைவ அகம் அஸ்மி இதுதான் இது வரைக்கும் படிச்சதனுடைய சாரம் அத நல்ல திருடப்படுத்துறது பலப்படுத்துறதுதான் மந்திரங்களுடைய காரியமாக இருக்கு ஓங்காரம் அந்த ஓங்காரம் தான் சமஸ்தம் சொல்லி பதார்த்த பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் பத பிரபஞ்சம் பதம் அர்த்தத்துக்கு வேறாக இல்ல எல்லாம் ஞாபகம் இருக்கணும் அர்த்தத்தை அர்த்த பிரபஞ்சத்தை எல்லாம் பிரபஞ்சத்துக்குள்ள லயம் பண்ணி பிரவிலாபனம் பண்ணி பதப்பிரபஞ்சமெல்லாம் ஓங்காரத்துக்கு அந்யமாக இல்லை ஆகவே ஓங்காரா ஏவ பதப்பிரபஞ்ச அதிஷ்டம் பதப்பிரபஞ்சம் நாஸ்தி தஸ்மாத் சர்வம் ஓங்காரா ஏவ எல்லாமே ஓங்காரந்தான் இது முதல் மந்திரம் அந்த முதல் விஷயம் இந்த ஓங்கார விசாரம் பண்ணணும் இந்த ஓங்காரத்தை நாம விசாரம் பண்ணணும் இந்த ஓங்கார விசாரத்தினால பிரம்ம ஜானம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம ஜானத்துக்கு எப்படி சாதனமா இருக்குன்னு கேட்டா ஓங்கார விசாரம் வேற ஜெகத் விசாரம் வேற இல்ல ஆகா ஜெகத் விசாரம் பண்ணினா அதாவது முதல்ல பாம்பா இல்லையான்னு விசாரம் பண்ணாதான் கயிறு தெரியும் பாம்பு இருக்கா இல்லையான்னு விசாரம் பண்ணினா பாம்பத்தான் விசாரம் பண்ணணும் பண்ண முடியாது அவசியம் இல்லை அது பாம்பு தானா இல்லையா நமக்கு விசாரத்து விசாரத்துக்கு விஷயம் பாம்பா கயிறா அப்படின்னு கேட்டா பாம்புதான் விஷயம் பாம்ப விசாரம் பண்ணதுக்கு பிறகு நமக்கு என்ன தெரியறதுன்னா கயிற பத்தின ஜானம் வந்துருக்கு அதிர்ஷ்டான ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு பொது பிரம்மன் டைரக்டா தெரியாது ஜகத் விசாரத்வாரா பிரம்ம ஜானம் சித்ததி அது பிரம்ம விசாரம் நம்ம உபச்சாரமா சொல்றோமே தவிர உண்மையிலே நம்ம பண்றது விசாரம் ஜகத் விசாரம் பண்ணின மாத்திரம்மான் என்று ஒண்ணுதான் கூடாதுக்கு சாதனமாகும்னு கேட்டா ஓங்கார விசாரம் வந்து அர்த்தமாகிய பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்ச விசாரம் பண்ணுகிறது பதார்த்த விசாரம் பண்ணுகிறது பதார்த்த விசாரம் பண்றதுனால பத பதார்த்த அதிஷ்டத்தை புரிஞ்சுக்கும் புரிஞ்சுக்கலாம் அதுக்கு உபரிஷத்து கையாள் இது முதல் மந்திரத்தில் பார்த்துட்டோம் வந்து ஓங்காரஹா ஏவ இதகத் ஓங்காரம் தான் பிரம்மன் ஓங்காரம் தான் ஜகத்துன்னு சொன்ன இந்த ஜத்தாரத்துல உற்பத்தி ஆயிருக்கு ஓங்காரத்துல ஸ்திதி இருக்கு ஓங்காரத்துல இருப்புடையதாக இருக்கு ஓங்காரத்துல ஒடுங்குகிறது ஆக ஓங்கார விசாரமே ஜெகத் விசாரம் ஜகத் விசாரமே பிரம்ம விசாரம்னு ஈக்குவேஷன் நம்ம சமன்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் அடுத்த மந்திரம் என்ன பண்ணிட்டு இது எல்லாம் பிரம்மம்னு சொல்லி இந்த ஜெகத்தெல்லாம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு சொன்ன மாதிரி சர்வகம் பிரம்ம அதே விஷயம் தான் சொல்லிட்டு அபிதான பிரதானம் அபிதேய பிரதானம் சர்வகம் ஹேதத் பிரம்ம சொன்னவர் எங்க திரும்ப ஓங்காரம் ஜகத்து பிரம்மன் ஆத்மா கொண்டு இந்த ஆத்மா நாலு பாதம் சொல்லி மூணு பாதத்தை விஸ்வதை நாலாவது பாதத்துக்கு துரியன் லட்சணம் என்னங்கிறதெல்லாம் துரியனை பத்தி கௌடபாதர் சொல்லுவது துரியன் வந்து சர்வபாவான அத்வைதா தேவஹா அவ்யா பிரபுனா சர்வதுக்காவ சர்வதுக்காவது கிடையாது வந்து அறிமுகப்படுத்துற துரியனுடைய ஸ்வரூபத்தை அறிமுகப்படுத்த சொல்ற இந்த விருத்த சர்வதுக்கான போது துரிய ஞானத்தினால என்ன பிரயோஜனம் ஒருத்தன் கேட்கலாம் அந்த பிரயோஜனத்தை அவன் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நேர அந்த வார்த்தையே யூஸ் பண்ணிடுற சர்வதுக்கிவருத்தி இந்த துரிய ஜான இருக்கு அகம் துரியக்சம் அகம் சர்வது நான் துரியன் என்று சொல்லும் பொழுது எல்லா துன்பங்களும் அற்றவன் யாதொரு துன்பமும் இல்லாதவன் பிசிக்கல் ப்ராப்ளம் கிடையாது இமோஷனல் ப்ராப்ளம் கிடையாது இன்டெலக்சுவல் ப்ராப்ளமும் கிடையாது உபாதி தோஷம் ஏதாவது உபாதியோட உபாதி சம்பந்தப்பட்டது இதுதான் துக்க சம்யோக வியோகம்னு பேர் கிருஷ்ணர் சொன்ன துக்க சம்யோக வியோகம் இல்லையா யோகம்னு எதை நான் சொல்லுவேங்கிறார் கிருஷ்ணர் யோகம் என்று நான் எதை சொல்லுவேன்னு தெரியுமா துன்பத்தோடு உன்னை பிணைத்துக் கொள்ளுவதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ளுவதே யோகம் என்று நான் சொல்லுவேன் அப்படிங்கிற துக்கத்தோட சம்பந்தப்படுத்திக்கிறதுல இருந்து விடுவிச்சுக்கிறதுக்கு பேர் தான் யோகம் பகவான் யோகம் அப்படி பகவான் இந்த துரியத்தை சொன்னவர் விஸ்வதைஜச பிராஜ்யனுக்கும் துரியனுக்கும் இல்ல சாமானியம் வேதம் எல்லாம் சொல்ற ஒற்றுமை வேற்றுமையை பத்தி பே எ எ எ துரிய இருக்காங்க பத்தி விசேமா புரிஞ்சிக்க மூணு வார்த்தை பார்த்தோம் அக்ரஹண அந்யா கிரகணம் காரணம் காரணம் நித்ரா அக்ரஹணம் ஒரே அர்த்தம் காரணம் காரிய காரண பத்தவ ஷத்தான் சொல்றேன் காரணம் காரணம் நித்ரா அடுத்தது அக்ரஹணம் மூணு ஒரே அர்த்தம் காரணம்னா என்ன அக்ஞானம் நித்ரானா என்ன அஜானம் அக்ரஹணம்னா என்ன அஜம் இப்ப ஒரு வார்த்தை போட்டோம் அஜ்ஞான பீஜம் போட்டோம் அஜான இருக்கு அஜ்ஞானம் தத்துவ அக் சிங்கராஜன் உண்மையை தெரிஞ்சுக்காம இருக்கிறது அஜ்யான உண்மையை தெரிஞ்சிக்காம இருக்கிறது அப்புறம் காரியம் அந்நா கிரகணம் காரியம்யணம் இதெல்லாம் என்னது சொன்னது இந்த விஸ்வ தைஜன் காரிய காரணம் ரெண்டுலேயும் பந்தப்பட்டிருக்கான் அதாவது பீஜத்திலையும் பந்தப்பட்டிருக்கான் பிரைத்தீஜத்தில் மாத்திரம் பந்தப்பட்டிருக்கான் காரணத்துல மாத்திரம் பந்தப்பட்டிருக்கான் நித்ரையில மாத்திரம் பந்தப்பட்டிருக்கான் அக்கிரகணத்துல ஆனா துரியனுக்கும் பிராக்யனுக்கும் ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா துவைத்த அக்ரஹணு பிராஜ்யனுக்கும் மறந்துட கூட நான் இனிமேலாம் ரொம்ப விளக்கிவேன் எனக்கு பாடம் போகாது தான் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி துவைத்த கிரகிக்கிறது கிரகிக்கிறது இல்ல துரியனும் கிரகிக்கிறது இல்ல ஆனா பிராக்யனுக்கு துவைத்த பீஜம் இருக்கு துரியனுக்கு துவைத்தீஜம் இல்லை இது ரொம்ப முக்கியம் துரியன் கிட்ட துவைத்தீஜம் இல்ல துரியன் அகம் துரிய அதனால அகம் துவைதமும் கிடையாது கிடையாது பதினாறாம் ஸ்லோகத்துல சொன்னார் இந்த பிராப்ளம் எல்லாம் எப்ப ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாது ஆனா வேதாந்தத்தை படிச்சு பிராப்ளத்திலிருந்து விடுகள் ஏன் வந்தது ஏன் வந்ததுன்னு கேட்காது ஓரளவுக்குதான் காரணம் சொல்ல முடியும் அதுக்கு மேல காரணம் சொல்ல முடியாது உனக்கு சொல்யூஷன் வேணுமா எப்படி சொல்யூஷன் தேவையா எப்படி தெரிஞ்சுட்டா காரியத்தை நீக்கி விடலாம் எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்டா அஜானத்தினாலதான் வந்தது அஜ்யானம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டோம் அதுக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிற அனாதிமாயி மாயா சுத்த இதன் மாத்திரம் சொல்றோம் அக்ஞானம் ஏன் வந்தது அஜ்ஞானம் எத்தனை காலமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது கோடி வருஷத்துல கோட்டி வருஷமா இருக்கா கோட்டானு கோட்டி வருஷமா இருக்கா எத்தனை வருஷமா அஜ்யானம் இருக்குன்னு எல்லாம் கேள்வி கேட்காது துக்கத்துக்கு காரணம் அஜானம்னு சொல்லிட்டோம் என்ன கேட்கிட்ட உனக்கும் கிடைக்கையா விசாரம் பண்ணி வச்சிருக்கோம் ஆகையினால அநாதி மாயா சுத்தா ஜீவகா பிரபுத்தே இது நமக்கு என்ன ஏதோ விஷயம் நமக்கு சொல்யூஷன் தான் முக்கியம் வந்து ஒருத்தலி இருந்ததுக்கு வந்தது பாய்சன் நான் தான் பாய்சன் சாப்பிட மாட்டேன் நம்பர் அப்படிதான் சொல்லுவார் டாக்டர் சொல்ல முடியும் ஒரு ரீசன் சொல்லலாம் செடிக்கெல்லாம் இந்த கெமிக்கல் உரத்தை காட்டினா ஆர்கானிக் உரம் நல்லது நாங்க ஆர்கானிக்கும் வேண்டாங்கிறாங்க ஆர்கானிக்கும் வேண்டாம் வெறும் இந்த மாட்டு சாணி மூத்திரம் எல்லாத்தையுமே சேர்த்து பஞ்சகவியுமே போறோங்கிறாங்க போறும் அதுவே போகிறோம் அதுதான் அதுதான் நம்பர் ஒன் பாருங்கள் நம்ம பஞ்சகவியத்தை பற்றி சாஸ்திரத்தில் அப்படி சொல்லி வச்சிருக்கு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னா ஒத்துங்க மாட்டான் இப்போ இன்னொன்று சொல்கிறேன் என்ன இந்த காய்கறி எல்லாம் இந்த பூச்சி கடித்த காய்கறியே வாங்குங்கோ அதுதான் நல்ல காய்கறி அந்த பூச்சி படிச்சிருலாம் ஓரமாக வெட் பெட்டி சாப்பிட்டுடலாம் ஆனால் மற்றதெல்லாம் நல்லா இருக்கிறத வாங்காதீங்க அதில் தான் இந்த கெமிக்கல்லாம் ரொம்ப இருக்குது அப்படிங்கிற எப்படி இருக்கு இதுக்கு பேர் என்னன்னா இதுதான் எப்படி பாருங்க நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஹைபிரிட் அது இதுவும் டெவலப்மெண்ட் என்ன இதெல்லாம் வந்து டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி கடைசியில் என்னன்னா இது என்ன பழைய குரு கதவை திரடி அது மாதிரி திரும்பவும் அதுக்கு பழைய குரு தப்பா சொல்லலை அதுதான் நல்லதுன்னு இப்ப தெரியும் தெ அந்த காரணத்தை அஜ்யானத்தை நீக்கிறதுக்கு சொல்யூஷன் இருக்கு அஜ்யான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இல்லை இப்ப நமக்கு தேவை அஜ்ஞானத்தை நீக்கிறது தான் ீவா பிரபுத்திய புரிஞ்சுக்கிறான் அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் அத்வை அஹம் அஸ்வப்னூல சூக்ம காரண ரஹித அத்வைத ஆத்மா அஸ்மி அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் உடனே வருஷம் கேட்டான் சரி புரிஞ்சுட்டோம் கேம்ல இருக்க புரிஞ்சது புரிஞ்சுது அப்புறம் திரும்ப வந்துடுமா அப்படின்னா சுவாமி இந்த ஞானம் வந்து இப்ப வந்துரு போயிடுமோ அத்வை ஞானம் வந்துரு திரும்ப போயிடுமோ அது மாத்திரம் கேட்டா எப்படின்னா துவைத்தம் போச்சுன்னா துவைத்தம் வராதுன்றது என்ன கேரண்டி கேள்வி இப்ப அத்வைதான என்ன எடுத்து போச்சு போச்சு போயே போச்சு நீ குழந்தையா இருக்கிறேன் அந்த திருஷ்டாந்தான் உனக்கு நான் அதை கொடுத்தேனா சரியா போச்சு அப்படி பாட்டி பாட்டி பாட்டி பாட்டி மாதிரி இந்த புண்ணியசாலிகள் எங்க போது நினைச்சு மாட்டின் வந்து பிராரப்தம் நீங்க வெளியில போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக வேண்டி நான் மாட்டிக்கணும் போயாச்சுன்னா துவைத்தம் திரும்பி வந்துடுமே அப்படின்னு கேக்குறான் யார் சொன்னா துவைத்தம் இருக்கு வந்த உடனே துவைத்தம் கட்டம் அப்புறம் என்ன என்ன போன வச்சான் திரும்பி வந்தானோடு எல்லா திருஷ்டாந்தான் இருக்கு நினைச்சுட்டோம் சில பேர் சொல்லுவாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏர்போர்ட்டுக்கு வரணும் இல்ல இல்ல நீங்க போறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு துவைத்தம் வந்து போயாச்சுன்னா திரும்ப வந்துருமே அப்படின்னு உனக்கு சந்தேகம் சரி படிச்சாச்சு துவைதம் போயிடுச்சு சுவாமி காலையில தியானத்துல வேற அத்வைதம் சொல்லிட்டு எல்லாத்தையும் அத்வைதமா இருக்கு ஆனா அது இந்த துயக்கம் திரும்ப வந்துருமோ இருக்குன எப்படி பாபஞ்சோ எதி வித்தியத்தை நிவர்த்த இருந்தா தானே போறதுக்கு அது இல்லப்பா அப்படிங்கிற பிரபஞ்சோ எதி வித்தியேத்த அது உண்மையிலேயே இருக்குமானால் அது நீங்க சந்தேகம் இல்லை இந்த மாயா நீ இந்த சத்தியம் நினைச்சு நேரம் பாடத்தோட முக்கியத்துவமே விட்டு சொல்றேன் சத்தியம் இருந்தது போகும் துவைத்தம் திரும்ப வரும் ஆனா துவைத்தம் உண்மையிலே இல்லவே இல்லைங்கிற மாயா மாத்திரம் இதை பரமார்த்தத இந்த ஸ்லோகம் வெரி இம்பார்ட்டன் ஸ்லோகம் மாயா மாத்திரம் இதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்லோகம் உண்மையை தெரிஞ்சதுக்கு பிறகு திரும்பி வராதுங்கிற ஏன் நான் பொய்யானது போயாச்சுன்னு சொன்னா பொய்யானது திரும்ப இப்படி வரும் பாம்பு பொய்னு தெரிஞ்சதுக்கு பிறகு பாம்பு திரும்ப வருமா அது மாதிரிதான் இங்க இல்லைய சுவாமிஜி உண்மை எல்லாம் துவைத்தம் இல்லைன்னு புரிஞ்சதுக்கு பிறகு நல்லா தெரியறதே இதுல உப்பு கம்மியா இருக்குன்னு தெரியுது சக்கரை குறைச்சலா போட்டான்னு தெரியறது எல்லாம் தெரியறது அப்படின்னா ஆனா அதெல்லாம் சத்தியம் அதுக்கு ரியாலிட்டி கொடுக்கூடாது அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் கயிறு பாம்பு உதாரணம் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்குதான் இன்னொரு உதாரணத்தை மறையிறது நம்ம அனுபவத்துக்கு உண்மையாக இருந்தாலும் அறிவுக்கு அது பொய் பூமிதான் சுத்தின் இருக்கு இது மாதிரி எக்ஸாம்பிள் எல்லாம் வச்சு இப்ப வந்து நம்ம வந்து தங்கத்தை பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா நகையில நமக்கு புத்தி இல்லை ஆபரண திருஷ்டி இல்ல இப்ப வந்து நகைக்கடைக்கார இருக்கு அத்வைத்தி அவருக்கு எல்லாமே எடைதான் கணக்கு அவர் மனசுல வந்து இது இத்தனை கிராம் இது கிராம் படிச்சு வச்சுருக்காரு ஆகையினால் அவருக்கு வந்து டிசைன்ல தாற்பயம் இல்ல அவருக்கு வெயிர்ல தான் தாற்பயம் அது மாதிரி நமக்கும் அப்படித்தான் விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு நம்ம திருஷ்டி அத்வைத்த திருஷ்டி துவைத்த திருஷ்டியில தாற்பயமே இல்லை துவைத்தம் நிவர்த்தே துவைதம் இருந்தா தானே ஆபரணத்துக்கு சத்தியத்துவம் இல்லையே ஆக ஸ்லோகத்தை நல்லா புரிஞ்சுக்கோ இருந்தாத்தானே போறதுக்கு ல்லாத ஒன்று இருக்கு இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று நாம் கற்பித்துக் கொண்டோம் அந்த கற்பனையை நீக்கிவிட்டோம் இல்லாத ஒன்றை இருப்பதாக நாம் கற்பித்துக் கொண்டோம் அந்த கற்பனையை நீக்கிவிட்டோம் மீண்டும் எப்படி அப்பா கற்பிப்போம் உண்மையை புரிந்து அது மாத்திரம் இல்லை சம்சாரத்துக்கு காரணமான மறுபடியும் கற்பிப்பான விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு கற்பனை வருமா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது உண்மையை உணர்ந்த பிறகு கிருஷ்ணர் சொன்னார் ஏனாம் பிராப்பிய ந விமுசியத்தின் மீண்டும் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு மயக்கம் ஏற்படாதோன்னு ஏவம் யாசியசி பாண்டவூதான் சரியாகும் சொல்லும் சரியாகும் படிக்கணு நீங்களே சொல்லிடுவோம் அடுத்தது சொன்ன இன்னொரு வார்த்தை அப்படின்னா சரி நான் தப்பு பண்ணலாம் சாஸ்திரம் தப்பு பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி சும்மா கேட்டு வைக்கிறது நான் முட்டாள் அஜானி தப்பு பண்ணலாம் இப்ப சாஸ்திரம் எதுக்கு இதெல்லாம் கர்மகாண்டத்துல வந்து தேவத்தை யஜமானன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கர்மகாண்ட சாஸ்திரம் பேசுகிறது அப்புறம் ஞான காண்ட சாஸ்திரத்துல வேற குரு சிஷ்யன் இதெல்லாம் உபதேசங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அடுத்த கேள்வி அதுக்குதான் பதில் என்னன்னா உபதேச உண்மையை புரிய வைக்கிறதுக்காக சாஸ்திரம் துவைதத்த சத்தியமா எடுத்துக்கிட்டு பேச சாஸ்திரத்துக்கு துவைதத்த சத்தியம்னு நிரூபிக்கிறதுல தாற்பயம் இல்லை துவைத்தம்ித்திய நிரூபிக்கிறது தாற்பயம் ஆனா உனக்கு அது சத்தியமா இருக்கு நீ அறியாமையால உண்மை நினைக்கிற உண்மைன்னு நினைக்கிற சேர்ந்து பேச கிருஷ்ணர் என்ன சொல்றார் மூணாவது சொல்றாரு எப்படி உலக பற்றோடு கர்மம் செய்கின்றார்களோ அப்படி ஞானி அவர்களோடு இணைந்து பற்றற்று செயல்புரிந்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும்ங்கிறார் அவருடைய புத்திய குழப்பாதேங்கிற கர்ம சங்கின அபிமானம் வச்சிருக்கே அவங்க கூடவே இருந்து அவங்களை வழிக்கு நியாயமான ரியலான கன்வர்ஷன் பண்ணு அதர்மமான கன்வர்ஷன் பண்ணாதே அவங்களுக்கு பரமக்ஷேமத்தை கொடுக்கற உண்மையான கன்வர்ஷனை பண்ணு அது அவங்களே புரிஞ்சு வர்ற மாதிரி பண்ணு மோக் கன்வெர்ட் பண்ணு தப்பு புரிஞ்சு அதாவது பொய்யா சொல்லப்படாது சத்தியமா சொல்லணும் இந்த விஷயத்தை விகல்போ வினிவர்த்தே கல்பித்தோ எதி கேனச்சி கல்பிதா விகல்பாத்த கற்பிக்கப்பட்ட விகல்பம் நீங்க புரிய வைக்கிறதுக்காக பேசுறோம் இதுக்கு பேரு சாஸ்திரத்துல அபியுபேத்தியவாதம்னு பேர் அபியுபேத்தியவாதம்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தனை சரி பண்ணணும் அவன் கோஷ்டிலேயே சேர்ந்து விடுறது சேர்த்து அவங்கிட்டயே கேள்வி கேக்குறது நான் உன்னதெல்லாம் ஒத்துக்கிறேன் பா அப்படின்னு சொல்லி அப்படியே பேசி பேசி அவங்கிட்ட இருக்கிற குறைய புரிய வச்சுட்டோம்னா மாறிவான் அது ஒரு கிரமம் அதுக்கு பேர் அபிபேத்தியவாதம்னு பேர் கீதையில கிருஷ்ணன் பண்றாரு இல்லையா அர்ஜுனன் கிட்ட சொல்ற இந்த உடம்பையே நீ ஆத்மான்னு சொல்றேன்னே வச்சுப்போம் பாரு பேச்சுக்கு இந்த உடம்பு ஆத்மா இல்லை இந்த உடம்பையே ஆத்மானு நீ நினைக்கிறேன் அப்படித்தான் உலகமே நினைக்கிறது அது நானும் ஒத்துக்கிறேன் எதுக்கு கவலை விடணும் உடம்பு பிறந்த சாதனை செய்யும் இதுக்கு எதுக்கு அழுகணும் நித்திய ஜாத்தம் நித்தியம் வா மன்னியசேமிருத்தம் கதாபித்வம் மகாபாகோ நெய்வம் சோசித்து மருகசி இதுக்கு பேர் அபிநேத்தவாதம் பேர் எப்படி இருந்தாலும் சிஷியனுடைய கவலையை அவனுடைய நம்பிக்கையிலேயே இருக்கிற குறையை அவருக்கு புரிய வைக்கிறது இது புரியாம இருக்க முடியாது இது எல்லாரும் அப்படித்தானேப்ப உங்க தாத்தா போயிட்டாரு பாட்டி போயாச்சு வரிசையா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க நீயும் போக போற உன் குழந்தைகளும் முன்னாடி போனாலும் போகலாம் பின்னாலும் போனாலும் போகலாம் எல்லாம் உலகத்தில் நடக்கத்தானே செய்யும் இதுக்கு என்னதுக்கு அழுவானே என்ன நியாயம் இருக்கு இப்படி எல்லாம் கேள்வி கேட்கற போது என்ன ஆகும்னா அவன் கொஞ்சம் யோசிக்கத்தான் செய்யும் மூளை உள்ளவனாயிருந்தா அறிவுடையவனாயிருந்தா யோசிச்சு தான் ஆகணும் வேற வழி கிடையாது அது மாதிரி சாஸ்திரம் என்ன பண்ணுகிறதுனா கர்மகாண்டத்துல சொல்லி இருக்கிறதுலாம் எதுக்குன்னா இதுல ரெண்டு கேள்வி இருக்கு அப்படின்னா கர்மகாண்ட சாஸ்திரமும் ஞான காண்ட சாஸ்திரத்துக்கும் பிராமான் எப்படி சித்திக்கும் துவைத்தம் மிச்சியா மாயா மாத்திரம் இதம்னு சொல்லுகிறீர்களே இந்த துவைத்தம் மாயா மாத்திரம் இதம் துவைத்தம் அத்வைதம் பரமார்த்ததான்னு சொன்னா வேதங்கள் சாஸ்திரங்களுடைய கத்தி என்ன அது முழுக்க துவைத்தத்துல தானே இருக்கு அது சொர்க்கத்தை பற்றி பேசுகிறது நரகத்தை பற்றி பேசுகிறது புண்ணியத்தை பற்றி பேசுகிறது பாவத்தை பற்றி பேசுகிறது புனர்ஜென்மாவை பற்றி பேசுகிறது இத்தனை விஷயங்களை அது உபதேசம் பண்ணி கொண்டிருக்கு அப்ப கர்மகாண்ட சாஸ்திரத்தினுடைய அதனுடைய சத்தியத்துவம் என்ன அது பிராமணிகமாக இல்லையா வேதாந்த சாஸ்திரம் வந்து இப்படி சொல்லுகிறது குரு சாஸ்திரம் சாஸ்திரம் சிஷ்யன் ஞானத்துக்கா நீ போகணும் குருத்தை போகணும் படிக்கணும் சொல்லுகிறது பொய்யா அப்படின்னு கேட்டா அவர் சொல்றார் பொய்யான துன்பத்தை நீக்கிறதுக்கு பொய்யான சாதனம் ஓன் ஆனா பொய்யான சாதனத்தை உபயோகப்படுத்துறதுனால கிடைக்கிற பிரயோஜனம் மெய்ங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணம் பொய்யான பாம்பு நீங்கிறதுனால மெய்யான கயிறு தெரிகிறது துக்கம் நடுக்கம் போகிறது உண்மை ஆகையினால பொய்யான சம்சாரம் பொய்யான பந்தத்துக்கு பொய்யான மோக் பொய்யான மோக்யான குரு சாஸ்திர விசாரம் முழு பொய் இல்லை அது மாதிரி இருக்கு அதனால அதுல எல்லாம் இருக்கு ஆனா வாஸ்தவமா என்னன்னா அப்சல்யூட்ரியாலிங்க பார்க்கும் போது அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பம் தர்மசாஸ்திரமும் வேணும் இல்லாட்டி வேதாந்தம் விபரீதமா போயிடும் வேதாந்தினால பெரிய நல்ல பிரயோஜனமும் இருக்கு ப்ராப்பரா படிக்கல அது என்ன ஆயிடும்னா அது நம்மளையே தாக்குற ஒரு ஆயுதமா சைடு எஃபெக்ட் வந்துடும் வேதாந்தத்தை சம்பந்தப்படுத்தாம தர்மசாஸ்திரத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி வேதாந்தத்தை நம்ம பேசினோமானால் அதுல பெரிய சைட் எஃபெக்ட் எல்லாம் வரும் ஜாக்கிரதையா இருக்கும் அப்படிலாம் வந்துடுத்து ஒரு பெரிய இயக்கமே தோன்றி விட்டது உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம் வேதாந்த ஞானத்தோட இருந்தா போரும் அப்படின்னு சொன்னா மகா விபரீதம் தான் ஆ தர்மத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே சமயம் தர்மஹா மித்யாங்கிற ஞானமும் நமக்கு வேணும் கர்ம காண்டமும் சரி ஞான காண்டமும் சரி ரொம்ப இங்கிதமாக முறையாகத்தான் அணுகுகிறது அணுகுகிறது ஒன்னும் தப்பு கிடையாது நாசூக்க கையாண்டு பிராபலத்தை ரிமூவ் பண்றது யார் எதையும் இணைஞ்சல் பண்ணாம பண்ணுகிறது அல்ல கௌட பாதாச்சாரியர் முடிக்கிற போது உபதேசாது அயம் பாதஹா உபதேசம் பண்றதுக்கு அத்வைத உபதேசம் பண்ண புரிய வைக்கிறதுக்காக வேண்டி இந்த உபதேசம் பண்றதுல தாற்பா இந்த அக்சப்ட் பண்ணிட்டு பேசணும் சிலதெல்லாம் உண்மை புரிஞ்சாச்சு என்னது அயம் வாதா ந வித்தியே ஞாத்தே சதி துவைத்தம் ந உண்மை உணர அத்வைதம் அறிந்து கொள்ளப்பட்டுவிட்டால் பிறகு கேள்விக்கே இடம் இல்லை உபதேச காரியத்தை பரமார்த்த தத்துவ பரமார்த்த தறிந்து கொள்ளப்பட்டு விட்டால் துவைத்தம் நவீத்தே துவைத்தம் கிடையாது முடிஞ்சது இனி எட்டாவது மந்திரத்திலிருந்து பன்னெண்டாவது மந்திரம் வரைக்கும் ஓம்கார விசாரம் ஆரம்பிக்கிறது முதல் மந்திரத்தில் சொல்லப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது புரிஞ்சுக்கலாம் பிரம்ம விசாரம் அப்புறம் இந்த துரியனும் இந்த பிரம்மனும் ஒன்னு சொல்லி முடிக்க போறது உபனிஷத்து வரப்போறது ஓங்கார விசாரம் இன்னொன்னு ஓங்கார தியானம் மந்த அதிகாரிக்கு ஒன்பது நாள் ஆயிடுச்சு இனிமே நாளை இருந்து தலைக்கு கீழே வரப்போறது எல்லாம் அதாவது ஆராய்ச்சி பண்ணினா தலைக்கு மேல போயிடும் ஆராய்ச்சி பண்ணாம இருந்த தலையில் ஒண்ணுமே இருக்காது இல்லையா ஆராய்ச்சி பண்ணினா தலைக்கு மேலே போயிடணும் ஆராய்ச்சி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணி ஆகணும் இப்போ எனக்கு வந்து எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியாது கம்ப்யூட்டர்னால் என்னென்னு சரியா தெரியாது ஏதோ இமெயில் கொடுக்கணும் அதை பண்ணுவது பண்ணுவோம் அதில் டீப்பாக தகுந்த ப்ரோக்ராம் இதெல்லாம் என்ன பண்ணணும் நான் நான் போய் உட்கார்ந்தேன்னு வச்சுக்கவேன் எனக்கு வேதாந்தம் தெரியும் நான் போய் கேட்குறேன்னு வச்சுக்கவேன் அவன் இன்னும் நம்பராக போட்டுகிட்டே இருப்பான் நமக்கு ஒன்றும் புரியாது அப்போ என்ன சொல்லுவோம் எனக்கு தலைக்கு மேலே போயிடுத்துன்னு சொன்னு வச்சு நீ படிப்படியாக படிச்சிருக்கணும்பா அதேதான் அது எல்லா ஃபீல்டுக்கும் பொருந்தும் அது இதுக்கும் பொருந்தும் ஆனாலும் நம்ம இந்த சாஸ்திர தர்மங்களை எல்லாம் காப்பாற்றுறதுனால பரவாயில்ல கேட்கட்டும் எல்லாரும் கேட்கட்டும்னு நினச்சி சொல்கிறோம் வந்து விஸ்வே அமிர்த புத்திரா எல்லோரும் கேட்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட சொல்கிறோம் பரவாயில்ல உங்களுக்குலாம் கலைக்கு மேலே போயிருக்காது சரியா போயிருக்கும் இருந்தாலும் சொல்லிக்கிறது அப்பப்போ சொல்லிக்கிறதுக்காக மந்திரத்தை படிக்கலாம் இப்போ சங்கராச்சாரேஸ்வரர் இதுவரைக்கும் அபிதேய பிரதானமா பேசியாச்சு அர்த்த பிரதானமா பண்ணி விசாரத்தை முடிச்சாச்சு இனி என்ன பண்ண போறோம் பத பிரதானம் நாம பிரதானம் முடிஞ்சதுங்கிறது எல்லாம் நிறைய விஷயம் இதுலயே முடிஞ்சு போச்சு இருந்தாலும் உபனிஷத்தோட அந்த முறையை நம்ம பின்பற்றுகிறோம் இதுல உபாசனை சொல்லுகிறது உபாசனை தியானம் இது எதுக்குன்னு சொன்னால் இந்த வேதாந்தம் நல்லா புரியறதுக்காக சோயமாத்மா அத்தியம் ஓங்காரம் மாத்திராச்ச பாதா కారవకారః మకారయతి ఆయమాత్మ అధ్యక్షరం ఓంకారః అధ్య ఆయమాత్మ నరతం సహ ఆయమాత్మ ఇంద ఆత్మ ఇంద ఆత్మః తూరియ ఆత్మ ఆత్మ நீ ஓங்காரத்தை நீ வந்து ஒரு பிடிப்பா வச்சுக்கலாம் ஓங்காரத்தை நீ ஒரு பற்றுக்கோடாக வச்சுக்கோ இந்த ஓங்காரம் சொல்ல நீ ஒரு பிடிப்பாக வச்சுக்கோ அத்தம் அத்தியம்னா என்ன ஆத்மாவை சார்ந்திருக்கிற இந்த அக்ஷரம் ஆத்ம விஷயத்தை உபதேசிக்கிற இந்த அக்ஷரம் எழுத்து அக்ஷரம்னால என்ன தெரியுமோ அழியாது அக்ஷரம் ஒரு நாள் பாவா மாறாது சா சாதான் பா பாதாம் மா அதனால இது என்னது ரிலேட்டிவ்லி ரிலேட்டிவான அக்ஷரம் அப்சல்யூட் அக்ஷரத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிற ரிலேட்டிவ் அக்ஷரம் நமக்கு இப்படிலாம் சாதனை என்னது இப்போ நமக்கு படிக்கிறதுக்கு சாதனைலாம் எது இருக்குது நமக்கு படிக்கிறதுக்கு சாதனை உங்களுக்கு வந்து சொற்கள்லாம் காதல விழுந்துட்டே இருக்கு நிறைய சொற்கள் நிறைய வாக்கியங்கள்லாம் விழுகிறது இந்த வாக்கியங்கள் சொற்கள் அதெல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ளே அர்த்தத்தை கொடுத்து இருக்கு பேசின்ிருக்கேன் நான் பேச பேச பேச வாக்கியங்கள் வந்து கொண்டிருக்கு இந்த வாக்கியங்கள் எல்லாம் உங்க மனசுல ஒரு அர்த்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்ப அதெல்லாம் சொற்கள் அதாவது வாக்கியங்கள் வாக்கியங்கள் எல்லாம் சொற்கள் சொற்கள் எல்லாம் எழுத்துக்கள் எழுத்துக்களால நமக்கு என்ன ஆகிறதுனா இது ஒரு சாதம் இந்த எழுத்துக்கள் சொற்கள் வாக்கியங்கள் இதெல்லாம் ஞானத்துக்கு சாதனமாக இருக்குமாவை குறிக்கின்ற இந்த எழுத்துங்க ஆத்மாவை குறிக்கின்ற பரம்பொருளை குறிக்கின்ற இந்த ஆத்மா ஓகம் தத் சத்தியம் தினம்தோறும் சொல்றாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் தினம் சொல்லணும்னு ஓம்யு ஓம் தோம் தியம் ஓம் துவரோனூர்த்து விஷமூர்ஷு யம் யம் வஷட்டு ம்மிருஷு இவ்வாறு விளக்கப்பட்ட இந்த ஆத் அஹம் இந்த ஆத்மா அயம் ஓரம் சோயம் ஓங்காரா பாதசகா பிரவிபத்தியமான பிரிச்சு பிரிச்சு சொல்லப்பட்ட பாதமா பிரிச்சு சொல்லப்பட்டது அதிமாத்திரம் மாத்ராமதிருத்திய மாத்திரையை சார்ந்து இருக்கிறது அந்த ஓங்கார மாத்திரையை சார்ந்திரு சொல்லணும் அ உம் அவ்வளவுதான் ஒரு மாத்திரை தான் நம்ம வந்து ஓ ஓ அப்படி சொல்லணும் அடி வயிற்று வந்து வரணும் ஓ ஏபடுற மாதிரி இருக்கு சில பேருக்கு பாவம் சொன்னாங்க ஏன்னா இது வந்து இந்த ஃபொனிக்ஸ் சொல்ற உச்சாரண கிரந்தம் இருக்கு உச்சாரண சாஸ்திரம் பாணினி எழுதியிருக்கிறது அது படிக்கிறதே மூணு நாலு வருஷம் ஆயிருந்துறாங்க சில பேர் வர்ணக்கிரமம்னு பேர் வேதம் படிக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஒரு ஒரு அக்ஷரத்தையும் அந்த அக்ஷரத்தோட சொரூபம் குணம் எல்லாம் சொல்றதை பார்த்தா நமக்கு பிரமிப்பா இருக்கு ஒரு காஞ்சிபுரத்தில் நடத்தினாங்க நூத்தி பதங்களுக்கு வர்ணக்கிரமம் பன்னெண்டு நாள் வர்ணக்கிரமம்னா அதுக்கு பேரு லக்ஷணம்னு பேரு இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள் இப்போ சொல்லுவாங்க தெரியுமோ அந்த எழுத்த ஒழுங்க சொல்றது அதனுடைய குணங்கள் எல்லாம் இருக்கு எத்துல ஜாதி இருக்கு அக்ஷரங்கள்ல வந்து பிராமண ஜாதி க்ஷத்ரிய ஜாதி வைஷ்ய ஜாதி சூத்ர ஜாதி எழுத்துல இருக்கு ஐம்பத்தி ஒரு நாலு ஜாதியா பிரிச்சிருக்காங்க எங்க தான் பிரிக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லத்தோணு அதை பிரித்து வந்து இந்தந்த இது இந்தந்த இடத்துல இருக்கு இந்த ஸ்தானத்தில் இருக்கு இப்படி வர்றது அப்படின்னு சொல்லி அதை பத்தி வர்ணனை பண்ணிகிட்டே இருப்பாங்க வெறும் ஒரு பக்கார ஷக்கார எக்கார வக்கார சொல்லே இருப்பாங்க எனக்கெல்லாம் மறந்து வச்சு எல்லாம் நான் ஞான் வச்சுருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் அதுல தச்சு இருந்துட்டே இருந்தா தான் வரும் அது பேரு சலக்ஷண கணம்னு பேரு இவங்களுக்கு எல்லாம் வந்து சொல்ற போது தப்பு வரான சொல்ல தெரியும் நமக்கு தெரியவே தெரியாது அதுல எவ்வளவு நுணுக்கம் இருக்கு அந்த சயின்ஸ்ல நமக்கு தெரியாது ராணினி இதுக்குன்னே ஒரு கிரந்தம் எழுதிட்டார் சிக்ஷா சாஸ்திரம் அதான் ஒலியல்னு சொல்றோம் தமிழ் இங்கிலீஷ்ல பொனட்டிக்ஸ்ங்கிறாங்க இந்த பாரதியார் நம்ம ஊருக்கு கர்நாடக சங்கீதத்தை பத்தி எழுதி கற்று எல்லாம் படிச்சுப்பாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவர் வந்து ஈரோப்பில் இருக்கிறவங்களையும் நம்ம தேசத்துல இருக்கிறவங்களையும் கம்பேர் பண்ணுவார் பாரதியார் அவன் தொண்டை எப்படி இருக்கு நம்ம தொண்டை எப்படி இருக்கு அவர் சொல்றத கேலி பண்றது நம்ம எப்படி எல்லாம் பண்றோம் அதுல வந்து இந்த நம்ம இந்த சாஸ்திரத்தை நம்ம எப்படி எல்லாம் இழந்திருக்கோம்னு வர்ணிப்பார் பாரதிய ஆச்சரிய சொல்றமா இருக்கப்பா அதுக்கு தான் இவ்வளவு பேசினேன் இந்த பாதங்கள்லாம் இருக்கு இல்லையா பிராக்யன் பிரதம பாதா தித்திய பாதகா திருத்திய பாதா அதெல்லாம் இந்த ஒரு மாத்திரையோட கனெக்ட் பண்ணுங்க அகார உக்கார மகாரம் துரியனுக்கு ஒரு இது அமாத்திரப் பிரணவம் அத கௌடபாதனும் விளக்கி சொல்ல போற படிக்கலாம் ஆக இந்த பாதத்தையும் மாத்திரையும் ஐக்கியம் பண்ணு அகாரத்தை நினைக்கிற போது விஸ்வனையும் விராட்டையும் தியானம் பண்ணு விஸ்வனையும் விராட்டையும் புரிஞ்சுக்கோ சொல்ல போனா மெடிடேஷன் உபனிஷத்தும் ஓங்கார தியானமும் உபனிஷத்தும் ஓங்கார தியானமும் இந்த அகாரம் இந்த அகாரம் விஸ்வஹோ அகாரம் விஸ்வஹா விராட் மாத்ரா அதை நினைச்சு நினைக்கணும் இதை நினைச்சு ஐக்கியம் பண்ணணும் ஏ பாதாக தேங்காரஸ்ய மாத்திராக ஆத்மாவுக்கு பாதங்களாக எவைகள் சொல்லப்பட்டனவோ அதுவே ஓங்காரத்தின் மாத்திரைகளாகும் அந்த மாத்திரைகள் யாவை அப்படின்னு கேள்வி அகார உகாரி என்றும் மா என்றும் மூன்று வகைப்படும் இதுவரையிலும் இவ்வாறு விளக்கப்பட்ட அந்த இந்த ஆத்மா ஓங்கார அக்ஷரத்தின் மூலம் இப்பொழுது விசாரிக்கப்படுகிறது ஓங்கார அக்ஷரத்தின் மூலம் தியானிக்கப்படுகிறது பாதங்களோடு மாத்திரைகளையும் மாத்திரைகளோடு பாதங்களையும் அது எதுக்காக சேர்த்துக்கிழங்குறதுக்காக இது மாத்திர பாதம் அப்படின்னு பிரிஞ்சுக்கல ரெண்டும் ஒண்ணுங்கிற ஐக்கியத்தை சொல்றதுக்காக பாதா மாத்திராக மாத்ராஷ்ட இது முதல்லே சங்கராச்சாரியர் குறிச்சு விடுறார் ஒரு இடத்துல காமிச்சு விடுற இப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு இடத்துல சொல்லுவார் சங்கர பாஷ்யத்தில் இருக்கு முன்னாலே சொல்லுவார் இது பின்னால் இப்படி ஆக போகிறது அந்த கடை பின்னால வர்ற லிங்க முன்னாலே சொல்லுவார் ஆதிசங்கரன் அவருடைய பாஷத்தில் இந்த இடத்துல இப்படி வரப்போறது அதுக்காக நான் இங்கே அப்படி சொல்லுவார் அனாயாசமா பண்ணுவாரு இப்படி இந்த இடத்துக்கு இப்படி சொன்னா அங்க அப்படி சொல்றது மாட்டின் அதனால இப்பவே நான் இங்க இப்படி சொல்லிவிடுறேன் அதனால அங்க சொல்றவங்க அர்த்தம் சரியா வரணும்னா இங்கேயே அர்த்தத்தை நான் சரியா சொல்லணும் இங்க சரியா சொன்னாதான் பின்னால கான்டெக்ட்ல வந்து கான்ட்ரடிக்ஷன் வராது ஆகையினால் நான் இங்கேயே இந்த மீனிங்க சொல்லிடுறேன் அஞ்சாவது அத்தியாயத்தில் ஸ்லோகத்தை இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்னாவது விளக்கி சொல்லிவிடுறது வேதாவினாசனம் நித்யம்ங்கிற ஸ்லோகத்திலேயே சர்வ கர்மாணி மனசா சன்னஸ்தே சுகம் வசிங்கிற ஸ்லோகத்துக்கு விளக்கம் முடிஞ்சு போயிடுது அஞ்சாவது அத்தியாயத்தில் விளக்கம் இருக்காது இப்ப பதினொன்னாவது அத்தியாயத்திலேயே அதை எடுத்து விளக்கி சொல்லிவிட்டா அங்க இருக்கிற ஒரு இடத்தில் அகாரா உகாரி இந்த ஓங்காரத்தை சார்ந்திருக்கக்கூடிய மாத்திரைகளே பாதங்கள் மாத்திரைகளே மாத்திர பாதங்கள் மாத்திரையை சார்ந்திருக்கிறது மாத்திரைகள் பாதத்தை சார்ந்திருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த மாத்திரைகள் மூன்று வகைப்படும் அகார உக்காரம் அகாரம் என்று இப்ப அதை பிரித்து சொல்லப்பற ஜாகரிதஸ்தான வைஸ்வானரஹா அகாரஹா பிரதமா மாத்ரா ஆதிமோதி சர்வான் காமா அகாரம் அகாரத்தை எடுத்துட்டார் நினைக்கிற போது மூன்று நிலைகளை நினைச்சு நேரம் ஓம் மௌனம் மௌனம் ஓ மௌனம் ஓங்குற அந்த அகார உக்கார அகாரத்தில் விஸ்வதைஜச பிராக்கியன் மௌனத்தில் துரியன் இப்படி தியானத்துக்காக ஓஹோ அங்கதான் துரியன் இருக்கானோ அப்படின்னு நினச்சிட்டு கூடாது ஓஹோ அந்த மௌனத்தில் தான் துரியன் இருக்கான் அது வரைக்கும் விஸ்வதைஜ பிராக்யன் தான் அப்படின்னு கூடாது ஒரு மெத்தடுக்கு அவ்வளவுதான் ஒரு கிரமம் அந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க தெரியுமோ வெஷ்டியை தூக்கி சமஷ்டிக்குள்ள போட்டு விட வேண்டியது சமஷ்டியவே நினைச்சுட வேண்டியது அதுதான் ரொம்ப சௌகரியம் சமஷ்டியவே வைஸ்வா நரஹரித்த வைஸ்வா நரகா இப்ப நம்ம எல்லாரும் யாரும் ஜாக்கிரதான்னு இருக்கோம் சந்தேகம் இல்லையே தியானத்துல சத்தம்லாம் வருது திருப்பிராயிரம் தப்போ நல்ல என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது தியானம் பண்ணா ஒரு பையன் எழுப்பி விட்டுருவான் பையன் நிறுத்தி வச்சிருப்பாங்க பையனை நுழைப்பான் அவன் யாராவது தூங்குறாங்களாலும் பார்த்துக்கிட்டே போய் பக்கத்தில் போய் அழுவி அதெல்லாம் பண்ணணும் நம்ம ஒரு பிரம்மச்சாரியில் ஜாகிரத அவ இருக்கோம் சேர்ந்து நினைச்சு நலன் என்னதுன்னா அகாரம் அகாரஹா ரொம்ப ஆழமா என்ன என்னன்னு ரொம்ப இது பண்ணிக்காது ஒரு இன்வோ என்ன சொல்றது இன்வொகேஷன் ஒரு பாவனா அப்படி பண்ணிக்க வேண்டியது இந்த அக்காரத்தையே விஷ்வன நெனைக்கி இருக்கு அதாவது ஆலம்ஷத்லம் கட்டோபன பண்ணாம இருக்க மாட்ட இங்க பண்ணல வேறொரு இடத்துல பண்ண முதல்ல பண்ண அக்காரா பிரதமா மாத்ரா முதல் மாத் இது பிர அகாரத்தோட மகிமை என்ன ஆதினவை அகாரத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றங்குறது என்னதுன்னா அதுதான் எல்லாத்துக்கும் ஆதி அகாரத்தில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சொல்ல போனா இதுல சேர்ந்து விளக்கம் எல்லாத்துக்கும் அகரம் அகாரம் அதனால இது வந்து என்ன ஆதி அக்ஷரம் இதுதான் ஆதி ஆப்னோதி அந்த அகாரத்தை வச்சு சுகர் அந்த அகாரம் ஆகாரமா மாறுகிறது அது அடுத்தது எல்லா அக்ஷரங்களும் இந்த அகாரம் உக்காரம் அகாரத்துக்குள்ள முடிஞ்சு போயிடுது போது எழுத்தலாம் சொல்லி பார்த்தேன் ஆதிமத்வாத்து ஆப்னோத்திகை இதனால இந்த அகாரத்தினால என்ன அடையிறான் எல்லா அவன் தான் எல்லாத்தையும் வியாபிக்கிறான் எல்லாத்தையும் நிறைந்திருக்கிறான் ஆப்னோத்தி ஆத்மாவுக்கே லக்ஷணம் எச்சாப்னோதி எதாதத்தை எச்சாத்தி விஷயானிகச்சாத்தோபாவ தஸ்மாக ஆத்மேதி கீர்த்தியத்தை ஆத்மசப்து சொல்லும் பொழுது எது எல்லாவற்றையும் அடைகிறதோ எது ஆதத்தை எது எல்லாவற்றையும் கிரகிக்கிறதோ எது விஷயங்களை அனுபவிக்கிறதோ எது எப்பொழுதும் இருக்கிறதோ அதற்கு பெயர் ஆத்மானு சொல்லி ஆத்மாவுக்கு லட்சணம் சொல்லி இருக்கிறது மற்ற சாஸ்திரங்கள்ல பார்க்கணும் ஆதிமத்னா இந்த அகாரத்தை நினைக்கிறானோ விஸ்வன புரிஞ்சுக்கிறானோ அல்லது விஸ்வன தியானிக்கிறான் விஸ்வனை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஞானம் விஸ்வன தியானிக்கிறது தியானம் விஸ்வன புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுடா போறங்கிறது ஒரு விஷயம் இல்ல எனக்கு ரொம்ப வைஸ்வநர தியானம் அகார தியானம் ஜாகிரதா தியானம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கணும் பண்ணி இது ஒரு வகையான மெடிடேஷன் ஜாகிரத ஸ்தானத்தை நினைச்சு ஜாகிரதான மந்திரத்தை நினைச்சுக்கிறது மந்திரத்தை நினைச்சது ரொம்ப சௌரியம் அப்புறம் வைஸ்வநரன் அந்த சமஷ்டி அபிமானி அது அகாரமா நினைச்சுக்கோ இத முதல் பாதமாக நினைச்சுக்கோ அப்படி நினைச்சுட்டா என்ன ஆகும்னா அந்த அகாரத்துக்கு சிலர் இதெல்லாம் இருக்கு அதுதான் ஆதி அகாரம் தான் இதெல்லாம் இந்த அகாரத்தை ஸ்தோத்திரம் பண்றது அகாரத்தினுடைய சொல்றது அகாரத்தினுடைய சிறப்பை சொல்றது ஆதிமத்வாத்து ஆப்னோதிகவை ரெண்டு சொல்ற இப்ப இவனுக்கு என்ன ஆகும்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா இப்படிப்பட்டவனுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ஞானம் கிடைக்கிறது அத்வைத ஞானம் வர்றதுக்கு சித்த சுத்தி ஏற்படும் ஆனா இந்த தியானம் தியானம் பண்றதுனால என்ன என்ன ஆகும் கேட்டா சர்வான் காமான் ஆப்னோதி சர்வான் ஆதிஹி பவதி அப்படி சொல்றது பிரயோஜனத்தை சொல்றது இவன் எல்லா விஷயங்களையும் அடைவான் எல்லா விஷயங்களையும் அடைவான் எல்லா விஷயங்களும் நானே புரிஞ்சுமா எதுக்கும் ஆசைப்பட மாட்டான் சர்வான் தியானம் பண்ணுகிறவன் அதான் சாரம் ஆசைகளில் இருந்து விடுபடுவான் இருந்து விடுபடுவான் அனைவருக்கும் முதன்மையானவனாக இருப்பான் இவன் இந்த தியானம் பண்ணுகிறவன் சமுதாயத்தின் முதன்மையானவனாக இருப்பான் அறிஞர்களுக்கு இடையில அரசியல்வாதிகளுக்கு இடையில இவன் என்ன பண்ணுவான் இவனுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் ஆதி இதெல்லாம் வந்து தாற்பயம் இல்லை ஒருத்தம் தான் இருக்கான் ஆதியாவது அந்த அத்வைதான கடைசியில் பிரயோஜனம் இதெல்லாம் வந்து என்னது விசேஷமாவும் அர்த்தம் பண்ண முடியும் சாதாரணமாக அர்த்தம் பண்ண முடியும் கிடைக்கிற மரியாதைகள் இவனுக்கு கிடைக்கிற செல்வங்கள் இவனுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து இவனுக்கு என்னதுன்னா கால் தூசி அதெல்லாம் வருவது அது வந்து பைப்ராடக்ட் அது ஆக ஆ சர்வான் காமான் சர்வான் வேத ஒருவன் இதனை அறிந்து கொள்வான் அறிகிறான் அவன் எல்லாவற்றையும் அடைவான் எல்லாவற்றுக்கும் முதல்வனாக ஆவான் இந்த ஓங்காரத்தில் இருக்கிற அகாரத்தை விசாரம் பண்ணினா இது அகாரத்தை தியானம் பண்ணினா இது ஆக ஞான பிரயோஜனம் என்ன ஞான கர்ம ஞான பிரயோஜனம் அப்புறம் என்னன்னா லௌகிக்க பிரயோஜனம் அப்படி பதினோரு கிணறு குளங்கொட்டையில் இருக்கிற ஜலம் அடக்கம் தானே பிரம்மானந்தே விஷயானந்த அந்தர்பி கோடி ரூபாயில் ஆயிரம் ரூபாய் அடி போறது இதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரணம் இவனை தேடி எல்லாம் வரும் ஆனா இவன் அத சார்ந்து இருப்பதில்லை அதை சார்ந்த சார முடியாது அதுக்குதான் ஒரு ஸ்லோகம் இருக்கேன் நல்ல ஸ்லோகம் இருக்குவியம் அஸ்திச்சேத் நச தத்துவ வித்து ஞானம் அமுதத்தினால திருப்தி அடைஞ்சவனுக்கு எதையும் அடையணும் செய்யணும் ஒண்ணும் கிடையாது ஏதோ பண்ணனும் போல இருக்குன்னா அவன் தத்துவத்தை தெரிஞ்சுக்கலாஸ்திரத்தில் வேற இடத்துல இருக்குவியம் அஸ்திச்சேத்வீ அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை அடைய வேண்டியது ஏதோ ஒண்ணு இருக்கு செய்ய வேண்டிய ஏதோ ஒண்ணு இருக்குன்னா அவனுக்கு தத்துவம் தெரியலேன்னு உண்டாரு ஆ இந்த மந்திரம் இவ்வாறு இந்த விஷயத்தை சொல்லுகிறது அடுத்த மந்திரத்தையும் அடுத்த வகுப்பில் படிப்போம் அதுக்கப்புறம் இவருடைய காரிகம் இருக்கு நாலு மந்திரத்துக்கு அப்புறம் பதினோராவது மந்திரங்களுக்கு அப்புறம் காரிகைகள் ஆரம்பிக்கிறது படித்தோம் ஓம் பதிரங்கருணேயாம தேவாகிவாபிமே தஞ்சாயு ஸ்ஸி நோஸ்பாஷ்வரோ குருராத்மேதி மூர்விமையதே தட்சிமூர்த்த மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரவே ஓம் சாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கீருநாஸ்